அப்துல்லா அவர்கள் தொடர்ச்சியாக பல இரவுகள் பசியுடனே கழித்துள்ளார்கள் அவரின் குடும்பத்தார் இரவு நேர உணவை கூட பெற்றுக் அவர்களிடம் இருந்த ரொட்டிகளில் தொழில் ஓதுமை ரொட்டிதான் அதிக அளவில் இருந்தது திருமிதி இரண்டு இது ஹசன் சஹி என இமாம் கூறுகிறார்கள்